ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தற்பொழுது நடந்துவரக்கூடியதான வைசாக்க மாசத்தினுடைய மகாத்மியத்தை ஸ்காந்தபுராணத்திலிருந்தும் பத்மபுராணத்திலிருந்தும் பார்த்தனபுறோம் அதில ஸ்நானம் செய்ய செய்தால் நமக்கு கூடியதான பலனையும் இந்த ஸ்நானத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடியதான ஒரு சரித்திரத்தையும் பார்த்தோம் அப்படி அதை சொல்லி நாரதசுவாமி அம்பரீஷருக்கு இந்த வைசாக மாதத்தில் நாம் செய்ய வேண்டியதான ஸ்நானத்தையும் தானத்தையும் விரிவாக காண்பிக்கிறார் ஸ்நானம் எப்படி செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள நதி தீரத்துக்கு போகணும் அல்லது நம்மிடத்திலே உள்ள தீர்த்தத்தை கெங்கா தீர்த்தமாக தியானம் செய்துக்கணும் அப்படி ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டியதான சங்கல்பம் சூப்த பட்டனம் புரோக்ஷணம் அகமர்ஷணம் இவைகளெல்லாம் சொல்லிண்டு இப்போ இந்த வைசாக மாச ஸ்நானத்திற்குன்னு சொல்ல வேண்டியதான ஸ்லோகங்களை சொல்லிக்கணும் மதுசூதன தேவேஷ वैशाखे मेषगेरव प्रातस्ना क्या निर्विघ्न कुर माधव वैशाखम सकल मास मेषसक्रमणे रवे प्रातःमस्ना प्रीयताधुसूदन मधुहंत प्रसाद ब्राह्मणानाग्रहा निर्विघ्नमस्तु्यम वैशाखस्नानम மாதவே மேஷகே பானோ முராரே மதுசூதன பிராத்தானே நமேநாத் फलदो பவ பாபன் இந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கணும் ஹே மதுசூதனா தேவேசா இந்த வைசாக்க மாசத்தில் மாதவரான உன்னையும் கங்கை முதலிய சர்வ தீர்த்தங்களையும் தர்மராஜரையும் நான் தியானம் பண்ணிக்கொண்டு கால வேளையில் செய்ய வேண்டியதான இந்த வைசாக ஸ்நானத்தை நான் செய்கிறேன் இந்த ஸ்நானமானது நெர்விக்னமாக அமையணும் எனக்கு பூர்ணமான பலனை கொடுக்கணும் சூரியன் மேஷராசியிலே இருக்கிற இந்த காலத்தில் நான் செய்யக்கூடியதான இந்த ஸ்நானத்தினால் அழிவில்லாத சுகத்தை நான் அடையணும் பூர்ணமான பலனை நான் அடையிறத்துக்கு மதுஹந்தாவான விஷ்ணுவானனை பூர்ணமாக அனுகிரகம் செய்யணும் இப்போது நான் ஸ்நானம் ஆரம்பிக்கிறேன் இந்த ஸ்நானத்தினால இங்கே இருக்கக்கூடியதான பிராமணர்களுடைய அனுகிரகத்தினாலேயும் அக்ஷயமான பலங்களை நான் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்நானம் செய்துக்கணும் ஸ்நானமான பிறகு ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணணும் தினமுமே அப்படி செய்ய வேண்டியதான ஸ்நானாங்க தர்ப்பணங்கள் ஆன பிறகு அர்கப்பிரதானம் பண்ணணும் மூன்று அர்க்யப்பிரதானங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல மாதவருக்கு பெருகு கெங்காதி सर्व தீர்த்தங்களுக்கு மூன்றாவது தர்மராஜிருக்கு கை நிறைய ஜலம் எடுத்துக்கொண்டு வைசாக்கே மேஷகே பானோ பிராத்தான பராஜனா இதமர்கம் பிரதாஸ்மி மாதவாய மகாத்மனே மாதவாய நம இதமர்கம் அப்படின்னு முதல் அர்க்யப்பிரதான இரண்டாவதாக ब्रह्माद्यादेवता सर्वा ऋष वैष्णवा प्रतिगृह्य मैया दत्त अर्घ्यम सम्यक् प्रसीदत गंगादिभ्यो नम इदर्घ्यम अब गंगादीसर्वती रेडावद अर्घ्यप्रधान मूद्रवधभ पापी नस्ता सदर्शन பிரதிக்ஹிய மயா தத்தம் அர்க்யம் பிரசீதமே தர்மராஜா ஜனமஹ இதம் அர்க்யம் அப்படின்னு மூன்றாவது அர்க்யம் அப்படி மூன்று அர்க்ய பிரதானத்தை பண்ணின பிறகு நாம் உடம்பை தொடச்சு வஸ்திரங்களை கட்டிக்கணும் பிறகு தினமும் செய்ய வேண்டியதான சந்தி முதலிய அனைத்தும் செய்து கொண்டோ பூஜையையும் முடித்த பிறகு தானம் செய்யணும் கலவு தானம் பிரசஸ்யே அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது தர்மசாஸ்திரத்திலே யுக தர்மா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு நான்கு யுகங்கள் இந்த நான்கு யுகங்களிலும் நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் மாறுபடுறது எந்த யுகத்தில் எந்த காரியத்தை நாம் முக்கியமாக எடுத்துக்கொண்டு செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்திலே மகரிஷிகள் காண்பிச்சுருக்கார் அதில் இந்த கலியில் தானத்திற்கு மிகவும் உயர்வு சொல்லப்பட்டிருக்கு அதற்கான காரணங்களை நாம் இந்த வைசாக மாகாத்மம் முடித்த பிறகு அந்த தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட யுக தர்மத்தை விரிவாக பார்க்க போகிறோம் அப்படி நம்மால் முடிஞ்ச தானத்தை செய்துக்கணும் தானங்களிலே மிகவும் உயர்ந்த தானம் பிரபாதானம் அப்படின்னு ஸ்காந்த புராணம் காண்பிக்கிறது பிரபா அப்படின்னா பிரபாபானி யசாலிகா அப்படின்னு நிகண்டும் பிரபா அப்படின்னா தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தல் வச்சு தானம் பண்ணுறது ரொம்ப உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஸ்கந்த புராணம் காண்பிக்கிறது சர்வதானேஷு எத் புண்ணியம் சர்வ தீர்த்தேஷு எத் ஃபலம் தத்ஃபலம் சமவாப்னோதி மாதவே ஜலதானதா எல்லா தானங்களை செய்தாலும் என்ன புண்ணியம் கிடைக்குமோ எல்லா தீர்த்தங்களிலும் சென்று ஸ்நானம் பண்ணினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த அவ்வளவு புண்ணியம் அவ்வளவு பலன் இந்த பிரபாதானத்தினாலே கிடைக்கிறது ஜலதான சமர்த்தேன பரஸ்யாபி பிரபோதனம் கர்த்தவ்யம் பூதி காமேன சர்வதானாதிகம்ஹம் ஜலதான அசமர்த்தேனா அல்லது நம்மால் தண்ணீர் பந்தல் வைக்க முடியல அப்படின்னா யாரால் தண்ணீர் பந்தல் வைக்கிற அளவுக்கு வசதி இருக்கோ யாரால் தண்ணீர் பந்தல் வைக்க முடியுமோ அவர்களுக்கு எடுத்து சொல்லணும் தண்ணீர் பந்தல் வைக்கலாம் நம்ம ஊரில் அப்படின்னு அவர்களுக்கு பிரபோதனம் பண்ணணும் எடுத்து சொன்னால் அதனால் கூட நமக்கு பலன் கிடைக்கிறது கர்த்தவியம் பூதிகா சர்வதானிகம் ஹிதம் அதுவும் ஒரு தானமாக சொல்லியிருக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறவனிடத்துல நீ இவ்வளவு தானம் பண்ணலாம்பா நீ இவ்வளவு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்றதுனாலே கூட நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறது பலன் கிடைக்கிறது அப்படின்னு ஸ்காந்தம் காண்பிக்கிறது ஏகதா சர்வதானி ஜலதானம் ஹி செய்கதா துலாமாரோபிதம் பூர்வம் ஜலதானம் விசிஷத்தே அதற்கு காரணம் இந்த தீர்த்த தானம் ஜலம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு அதற்கு ஒரு உதாகரணம் சொல்கிறேன் கேள் அப்படின்னு நாரதசுவாமி சொல்றார் நீ பண்ணின அவ்வளவு தானங்களையும் தராசில் ஒரு தட்டுலவை ஜலதானத்தை ஒரு தட்டுலவை வச்சால் எது பாரம் அதிகமாக இருக்கும்னா ஜலதானம் விசிஷதே துலாமாரோபிதம் பூர்வம் ஜலதானம் விசிஷதே அந்த தராச அவ்வளவு தானத்தையும் ஒரு பக்கத்திலையும் தீர்த்த தீர்த்த தானத்தை ஒரு பக்கத்திலையும் வச்சால் ஜலதானத்திற்கு தான் பாரம் ஜாஸ்தி கெளரவம் ஜாஸ்தி அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்தது மார்கே துவகானாம் யோமர்த்தியா பிரபாதானம் கரோதி சகோட்டி குலமுத்திர்த்திய விஷ்ணுலோகே மஹியத்தே வழிப்போக்கர்களுக்காக தாகத்தை தீர்க்கும்படியாக யாரொருவர் இந்த பிரபாதானத்தை செய்கிறாரோ அவருடைய குலம் அவருடைய முன்னோர்கள் கோட்டி குலம் கரையேறுறது விஷ்ணுலோகத்தில் சந்தோஷமாக இருக்க அவ்வளவு பேரும் விஷ்ணு லோகம் அத்தனை பேர்களுக்கும் அப்படின்னு இந்த பிரபாதானத்தினுடைய பெருமையை ஸ்கந்த காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்